அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் எல்லாம் நம்மளை காட்டிலும் பெரியவங்களை துணையாக கொண்டு அவங்க சொன்ன வழியில நாம வாழ்கிறதுங்கிறது எல்லா பலத்தை காட்டிலும் உயர்ந்த பலம் சிறந்த பலம் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் அறிவினாலையும் அனுபவத்தினாலையும் நம்மை காட்டிலும் உயர்ந்திருக்கின்றவர்களை துணையாக கொண்டு அவரை போல நடந்து அவர் சொற்படி நடக்கிறது உலகத்தில் பெறக்கூடிய வலிமை எல்லாவற்றையும் விட மிக வலிமையுடையதாகும் ஒரு அரசனுக்கு படை அரண்கள் போன்ற பாதுகாவல் மட்டும் போதாது தகுதியுடைய பெரியோரது துணையும் வேண்டும் அதுதான் எல்லா பாதுகாவலையும் விட காக்க வல்லது பெரியவர்களுடைய துணை ஆபத்துல அறிவையும் ஆற்றலையும் ஊக்கத்தையும் சூழ்ச்சி திறனையும் உதவி பிரிக்க முடியாத துணையாக நிற்கிறதுனால வலிமையில சிறந்த வலிமை என்று சொல்லப்பட்டது அறிவு ஆற்றல் பண்பு தவம் முதலிய நிலைகளை உடையவர்கள் பெரியவர்களாக உயர்ந்து வருகிறார்கள் அத்தகைய மேலோரை அத்தகைய உயர்ந்தவர்களை காண்பது அவர்களுடைய அறிவுபூர்வமான உணர்வு பூர்வமான உரைகளை கேட்பது அவர்களோடு நெருங்கி பழகுவது அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து வர உவந்து வர இதமாய் நடந்து வருவது முதலிய தொடர்புகளெல்லாம் எவருக்கும் மதி அறிவு மாண்புகளையெல்லாம் நல்கி அதிசய உயர்வுகளை எல்லாம் என்றைக்கும் இருக்கும்படி செய்து கொடுக்கும் நீதி சதகம் சொல்கிறது நல்லார் இணக்கத்தால் அதாவது சத்சங்கத்தால் மனிதனின் புத்தியில் உள்ள மூடத்தன்மை அழிகிறது முன்பு செய்த தவறுகள் எல்லாம் நீங்குகின்றன அதாவது பாபங்கள் விலகுகின்றன மனம் தூய்மை அடைகிறது திசைதோறும் புகழ் பரவுகிறது பெரியோர் துணை என்னதான் செய்யாது எல்லாம் தரக்கூடியது என்று பர்திருகரி என்கிற மகானுடைய நீதி சதகம் அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சொல்லுகிறது பதவுரை தம்மீர் பெரியார் அறிவு ஒழுக்கம் அனுபவம் ஆகியவைகளினால் தன்னை காட்டிலும் பெரியவராக இருப்பவரை தமரா தமக்கு சிறந்தவராக முக்கியமானவராக ஒழுகுதல் ஏற்று அவர் காட்டும் வழியில் நடந்து கொள்ளுதல் வன்மையுலெல்லாம் அனைத்து வலிமைகளிலும் தலை மேலான வலிமையாக அமையும் அறிவு ஒழுக்கம் அனுபவம் ஆகியவைகளினால் தன்னை காட்டிலும் பெரியவராக இருப்பவரை தமக்கு சிறந்தவராக முக்கியமானவராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டுகின்ற வழியிலே நடந்து கொள்ளுதல் அனைத்து வலிமிகளிலும் மேலான வலிமையாக எல்லா பலங்களிலும் உயர்ந்த பலமாக அமையும் என்பது தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின்